நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் சிட்னி துறைமுகத்திற்கு அடுத்ததாக ஒரு இரண்டாம் கட்ட கடற்படை தளமாக பிரிஸ்பெயின் துறைமுகத்திலும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்களை நிறுத்துவதற்கு பாதுகாப்புப்படை விரும்புகிறது இது தொடர்பாக இந்த வாரம் வெளியிடப்பட்டது மற்றும் வெர்ன்கர் துறைமுகங்களும்ரிசீலிக்கப்பட்டாலும்ாரணிகளால் மாதங்களுக்கான பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி வீதங்களை கணிசமாக குறைத்துள்ளது பணவீக்கம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முந்தைய கணக்கிலிருந்து பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து புள்ளிகள் குறைந்து சதவீதமாகவும் வளர்ச்சி வீதம் மூன்று ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு ஐந்து குறைந்துள்ளது சர்வதேச பொருளாதார மந்த அதிகரித்த டொலர் பெருமதி ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பனவே இதற்கு காரணம் குறிப்பிடப்படுகிறது சுரங்கத் தொழிலில் வளர்ச்சி ஏனைய துறைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஓரளவுக்கு சரிப்படுத்தினாலும் இந்த வருட இறுதி வரை மந்தமாகவே இருக்கும் என்று மத்திய வங்கி குறிப்பிடுகிறது பிரிஸ்பேன் புறநகர் பகுதியான வெஸ்ட்எண்டில் பன்னிரண்டு மாடி கட்டிடங்களுக்கும் இனி அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குயின்ஸ்லாந்து மாநில முதல்வர் நகர மேயர் கோக்கும் இன்று நடத்திய உடகர் சந்திப்பிலே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டனியின் மாநில மற்றும் உள்ளூர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதே வழி சவுத் பேண்ட் பார்க்லாந்தின் முகாமித்துவம் பிரிஸ்பெயின் நகரசபைக்கு மாற்றப்படும் எனவும் அதற்கான நிதி மாநில அரசால் வழங்கப்படும் எனவும் முதல்வர் நியூமன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதின் சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்கு பின்னராக பிரிஸ்பெயினில் எரிபொருள் விலை ஏப்ரல் மாதத்தில் உச்சத்தை மூன்று விடுவதாக ஆர் எஸ் அறிக்கை கூறுகிறது இதே காலப்பகுதியில் உலக்சந்தில் கச்சா எண்ணெய் வரல ஒன்றுக்கான விலை நூற்றி அமெரிக்க டாலர்களை உயர்ந்திருந்தது அத்துடன் பிரிஸ்பெயினில் சில்லறை எரிபொருள் விற்பனை நிலவும் குறைந்த போட்டித்தன்மையும் இங்கு ஏனைய பெருநகரங்களை விடவும் அதிகரித்த விலைமட்டம் காணப்பட காரணம் என கூறப்படுகிறது சட்டவிரோதமாக ஆட்களை கொண்டு செல்லும் குற்றச்செயலை முறியடிப்பதற்கு இலங்கையும் கூட்டாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி முக்கிய கலந்துரையாடலொன்று இலங்கை நீதி அமைச்சர் ராவ் ஹக்கீம் மற்றும் அவுஸ்திரேலிய குடியுரிமை குடியர்வு அமைச்சர் கிறிஸ் போவன் ஆகியோர் கடையில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் நீதித்துறை சட்ட திணைக்களங்கள் பாதுகாப்பு அமைச்சுகள் போன்றன இவ்வாறான சட்டவிரோத செயல்களை முறியடிப்பதற்கு எவ்வளவு தூரம் இணைந்து செயல்பட முடியும் என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கிழக்காசிய பிராந்திய நாடுகளை ஊடர்த்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத ஆட்கடத்தலை குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்துவதற்கு அல்லது முறியடிப்பதற்கு ஒத்துழைக்க முன்னணி பத்து நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்வதாக குறிப்பிட்ட அவுஸ்திரேலிய அமைச்சர் அவுஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ள இலங்கை புகலிடக் கோரிக்கையாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளாா் இந்தியாவில் மாவோயிஸ்டுகளால் கடத்தி செல்லப்பட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்கா மாவட்ட ஆட்சியாளர் அலெக்ஸ் பால்மென் நேற்று வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஏப்ரல் மாதம் தேதி மாவோயிஸ்டுகளால் கடத்தி செல்லப்பட்ட அலெக்ஸ் பால்மென் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார் மத்தியஸ்தர்கள் ஊடாக கிளர்ச்சியாளர்களுடன் நடத்தப்பட்ட சமரச பேச்சுக்களை தொடர்ந்து பன்னெண்டு நாட்களின் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் மாவோயிஸ்ட் கிளர்ச்சியாளர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபடும் போக்கு அண்மை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஐக்கிய அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் பிரீடம் ஹவுஸ் என்ற அரசு சார்பற்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கணிப்பின்படி ஊடக சுதந்திரத்தில் இலங்கை ஒராவது இடத்தை பிடித்துள்ளது மொத்தமாக ஏழு நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த கணிப்பு நடத்தப்படுகிறது தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியா எண்பதாவது இடத்திலும் பங்களாதேஷ் நூற்றி பதினோராவது இடத்திலும் பாகிஸ்தான் நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்திலும் இந்த கணிப்பீட்டில் பின்லாந்து நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் முன்னிலையில் உள்ளன வாழ மற்றும் பணியாற்ற விரும்பும் நாடுகளின் பட்டியலில் இரண்டு இடங்கள் முன்னேறி நான்காம் இடத்தை பிடித்துள்ளது சிங்கப்பூர் ஆட்சிய நிறுவனமான ஹைட்ரோஜன் வணிக பள்ளியானது தொழில் தொடங்குவதற்கு தங்கள் கிளைகளை அமைப்பதற்கும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூரை தங்களை இலக்காக கொண்டுள்ளதால் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது எகிப்தின் இராணுவ ஆட்சியர்களுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள மக்கள் போராட்டத்தில் இருபதுக்கும் அதிகமானோர் கடந்த இருபது மாதங்களுக்கு முன்னர் எகிப்து நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக் பதவியில் விலகினார் அதைத் தொடர்ந்து அங்கு நடந்து வருகிற இடைக்கால இரானுவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இரானுவதர நடத்திய தாக்குதல் இருபது பேர் கொல்லப்பட்டனர் நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவுஸ்திரேலியில் ரஃபேல் நடையலை வீழ்த்தி ஜெகோவிச் மீண்டும் பட்டத்தை கைப்பற்றினார் மெல்போர்னில் கடந்த இரண்டு வார காலங்களுக்காக நடைபெற்று வந்தேலியின் ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் முதல் நிலை வீரரான செர்பியாவின் ஜெகோவிச்சும் இரண்டாம் நிலை வீரரான ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் மோதின முதல் நான்கு செட்களில் இருவரும் தலா இரண்டு வீதம் வென்றதால் வெற்றியை நிர்ணயிக்க ஆட்டம் ஐந்தாவது செட்கு சென்றது கடைசி செட்டில் ஏழுக்கு ஐந்து என்ற புள்ளி நடாலை ஜெகோவிச் வீழ்த்தி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் மகளிர் இறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா பிரியின் வீராங்கனையான விக்டோரியா அலெக்சாண்டாவை ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு நான்கு என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி வென்றார் We visited the 4EB website 4eb.org.au lately. We have over 54 language groups on air and it's constantly changing to keep everyone up to date with what's happening at Radio 4EB. Our website keeps you fully informed with front page 4EB news and events, links to specific language groups, community information and radio training, as well as information on our world music and information based programs like Brisbane Spectrum, Women's Profile, Focus and the Breakfast at BMA. You can also download our current newsletter and listen online to Radio 4EB and Digital Channel Global simply by going to 4eb.org.au. Providing ethnic programming, news, community information and music in Brisbane, this is Radio 4EB FM 98.1.